இருபத்தி ஏழாவது பாடல் மின்னே நிகர் வாழ்வை நம் வாழ்க்கையை நாம் செய்த நல்வினை தீவினைகள் தான் தீர்மானிக்கின்றன இன்ப துன்பங்கள் வினைகளுக்கு தக்கபடி விதிக்கப்படுகின்றன இதுதான் விதி எனப்படுகிறது நம் விதிக்கு நாம் தான் காரணம் தீதும் நன்றும் பிறர் தரவாரா இந்த விதி நம்மை உலக வாழ்க்கையில் பற்றுக்கொள்ள செய்யலாம் அல்லது இறைவன் திருவடிகளைப் பற்றி கொண்டு உலகப் பற்றுக்களை விட்டுவிடவும் செய்யலாம் விதி வலியது ஊழிற் பெருவழி ஆகுல மற்றொன்று சூழினும் தான் முந்தொரும் என்கிறார் திருவள்ளுவர் ஊழலை மாற்ற முயன்று ஒரு செயலை செய்தால் அதன் மூலமாகவே ஊழ் நுழைந்துவிடும் விதியற்ற நினைத்து அறுவை சிகிச்சை செய்கிறோம் அந்த அறுவை சிகிச்சையினாலேயே அவர் இறந்து போய்விடுகிறார் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பது சிலப்பதிகாரம் வசிஷ்டருடைய சீடன் மிகச் சிறந்தவன் அவன் சாகக்கூடாது என்று வசிஷ்டர் எண்ணினாராம் என்ன செய்யலாம் சீடன் சாக நமக்கெல்லாம் சீட்டுகள் இருக்கின்றன ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சீட்டு இருக்கிறது அந்த சீட்டை எடுத்து பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையை பற்றிய செய்திகள் தெரியும் வசிஷ்டர் தேடினார் சீடனுடைய சீட்டு எங்கே இருக்கிறது திருமாலிடத்திலே போனார் அவர் எமனை போய் பாருகின்றார் வசிஷ்டர் எமனிடத்திலே வந்தார் யம தர்மராஜா சொன்னார் சீட்டுகளா கோடிக்கணக்கில் இருக்கின்றன எத்தனை கோடி மக்கள் ஈ எறும்பு மனிதன் எல்லாருக்கும் சீட்டு இருக்கிறது குகைக்குள் போங்கள் நுழைந்து பாருங்கள் தேடுங்கள் முடிந்தால் கண்டுபிடியுங்கள் வசிஷ்டர் உள்ளே போனார் சீடனை அழைத்துக் கொண்டு தேடினார் தேடினார் பலகாலம் தேடினார் கடைசியில் கண்டுபிடித்தார் சீடனுக்கு உரிய சீட்டு எடுத்து இந்த சீட்டு இருந்தால் தானே சீடன் இறப்பான் இந்த சீட்டை கிழித்து போட்டு சீடன் இறக்க மாட்டான் அந்த சீட்டை எடுத்து பார்த்தவர் இந்த முதல் பக்கத்தை பரட்டினார் இது சீடனுடைய சீட்டு வேறு யாருடைய சீட்டையாவது நாம் கிடைக்கப் போகிறோமா என்ற சந்தேகம் வந்தது உடனே என்ன செய்தார் அந்த பக்கத்தை எடுத்து பரட்டினார் பரட்டின உடனே சீடன் கீழே விழுந்து இறந்து போய்விட்டார் ஏன் அந்த சீட்டிலே என்ன இருக்கிறது தெரியுமா வசிஷ்டர் எப்பொழுது இந்த முதல் பக்கத்தை எடுத்து படிக்கிறாரோ அப்பொழுது இந்த சீடனுக்கு சாவு என்று இருக்கிறது இவர் விதியை மாற்ற வேண்டுமென்று எண்ணினார் விதி இவரை ஏமாற்றிவிட்டது அருணகிரியார் நினைத்து பார்க்கிறார் பொன் போன்ற முருகனை விட்டு மின்னல் போல் மறையும் உலக வாழ்க்கையை விரும்புகிறேனே ஒருவேளை இது என் விதி பயனோ என்கிறார் உலக வாழ்க்கை மின்னல் போன்றது நேற்று இருந்தார் இன்றில்லை இன்றிருப்பார் நாளை இல்லை சுடுகாட்டில் இன்று நான் நாளை நீ என்று எழுதி வைத்திருக்கிறார்கள் ஊரின் உற்றார் சதமல்ல உற்று பெற்ற பேரின் சதமல்ல பெண்டிர் சதமல்ல பிள்ளைகளும் சீரும் சதமல்ல செல்வம் சதமல்ல தேசத்தில் யாரும் சதமல்ல நின் தாழ் சதம் கட்சி ஏகம்பனே என்கிறார் பட்டினத்தடிகள் மின்னின் நிலையில மண்ணுயிர் யாக்கைகள் என்னும் இடத்து இறை உண்ணுமின் நீரே என்கிறார் நம்மாழ்வார் மின்னலை போல தோன்றி உடனே மறையும் அனித்தியமான வாழ்வை நான் விரும்புகிறேனே இது ஏனென்று தெரியவில்லையே ஒருவேளை இது என் தலையெழுத்தாக இருக்குமோ என்று அருணகிரி பெருமான் தன்னைத்தானே வந்து கொள்கிறார் முருகன் பொன்னும் மணியும் பொன்போல் அருமை வாய்ந்தவன் மணிபோல் ஒளி வீசக்கூடியவன் பொன்னும் மணியும் இருந்தால் இவ்வுலக வாழ்விற்கு இன்பம் பொருளும் அருளும் இருந்தால் அவ்வுலக வாழ்வுக்கு இன்பம் பொருள் என்பது மெய்ப்பொருள் முருகன் எல்லாமாயிருப்பவன் இசை பயில் சடாட்சரமதாலே இகவர சௌபாகியம் தருபவன் இகவாழ்வும் தருவான் பரவாழ்வும் தருவான் அவன் மெய்ப்பொருள் வினைகளை ஒளித்து வீடு அழித்து அருள் செய்பவன் பொன்னார் மேனியனும் பொல்லாமணியும் மெய்ப்பொருளும் அருட்கடலுமான சிவபிரான் பிள்ளை நிலையான மன்னன் அடியவர் அடைத்தால் உடனே பறந்து வர மயில் வாகனம் கொண்டவானவன் அவனை விட்டு இந்த உலக வாழ்க்கைக்கு ஆசைப்படலாமாம் கரும்பிருக்க இரும்பை கடிக்கலாமாம் கனியிருப்ப காயை கவரலாமா இது விதி பயன் என்று முடிவு கட்டுகிறார் அருணகிரியார் மின்னேனிகர் வாழ்வை விரும்பிய யான் என்னே விதியின் பயன் பொன்னே மணியே பொருளே அருளே மன்னே மயிலேறிய குடிகளுக்கு மகிழ்வான வாழ்வளிக்கும் மன்னனைப் போல் அடியார்களுக்கு சகல செல்வ யோக மிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞானம் முக்தி பரகதியும் கொடுப்பவன் முறுகள் முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீரும் என்பதால் முருகனிடம் முறையிடுகிறார் அருணகிரியார் விதி எழுதும் பிரமனை சிறையில் விதிக்கும் விதியானவன் என்பது அவருக்கு நன்றாக தெரியுமல்லவாழ்வை விரும்பி விரும்பியின் வாழ்வை விரும்பியில் பயன் எங்கிருவோ என்னே ியின் பயனிங்கிதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே பொன்னே மணியே பொருளே அருளே ஏ மன்னே マイレリア वानवネ マイレリア वानवネ マイレリア वानवネ